உங்களுக்கு முப்பது நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இது புகாரியின் வார்த்தையாகும் முஸ்லிமின் அறிவிப்பில் பிறை மேகத்தால் மூடப்பட்டால் அதாவது பிறை தெரியாவிட்டால் முப்பது நாட்கள் நுண்டு வையுங்கள் என்று உள்ளது